அவர்களின் மூலமாக நான் மனதம் செய்துள்ளேன் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கூறும் வகையில் அறியாமை காலத்தின் செயல்பாடுகளில் உண்டாக இந்த மௌன விரதமும் இருந்தது இஸ்லாத்தில் இதை செய்ய மக்கள் தடுக்கப்பட்டனர் பகல் பொழுதில் அல்லாஹாவை நினைவு நல்லதை பேசவும் வலியுறுத்தப்பட்டார்கள்